வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் இன்றைய குரலில் இணைந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அகட்டும் நாம் படிக்கிறோம் யாருமே படிக்காம இல்லை எல்லோரும் நிறையா படிக்கிறோம் அன்றைக்கலாம் ஆனாலும் கூட எல்லோரும் ஒரே இலக்கு நோக்கி பயணிச்சா கூட எல்லோராலையும் அந்த இலக்கை ரீச் பண்ண முடியுமா அடைய முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை அப்படிங்கிறது தான் கிடைக்கும் என்ன காரணம் இப்போது அப்துல் கலாம் ஐயா படித்தார் அவ்வளவு தூரம் உச்சத்துக்கு சென்றார் அவர் அடையாத புகழே இல்லை ஆனால் இறுதி வரை அவருடைய எளிமையும் அவருடைய இறை நம்பிக்கையும் அவரை விட்டு அகலவே இல்லை அதனால்தான் அவர் எல்லோராலும் விரும்பப்பட்டார் அவரை இளைஞர்கள் அத்துணை பேரும் பின்தொடர எத்தனைத்தனர் காரணம் என்ன ஏன் நாமளும் அவர் படித்தா படிப்பையே படித்தா கூட நம்ம பின்தொடர் இல்லை என்ன காரணம்னா பெரும்பாலானோருக்கு நமக்கு நாம் படிச்சுருக்கோம் நமக்கு வருமானம் இருக்குது வசதி இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதிற்குள்ளே வந்த உடனே இறைவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே மறைஞ்சிடறோம் இறைவன் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறதையே நம்ம சில நேரங்களில் ஒத்துக்கிறது இல்லை இதுக்கான காரணம் என்னென்னா எனக்கு அறிவு இருக்குது எனக்கு பொருள் தேடக்கூடிய சக்தி இருக்குது இதைவிட இறைவனால் வேறு என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை ஆனால் இது உண்மையான இல்லை யார் ஒருத்தர் இறைவனை முழுமையாக நம்புகிறாங்களோ தன்னை இறைவனிடம் ஒப்படைக்கிறார்களோ அவர்கள் அவர்கள்தான் மேன்மை அடைவார்கள் அப்படிங்கிறார் வள்ளுவர் அதாவது தூய அறிவுடைய இறைவன் என்றைக்குமே மாசற்ற தூய அறிவுடையவர் அப்படிங்கிறார் தூய அறிவுடைய இறைவனின் பாதக்கமலங்களை சரணடையாதவர்கள் எவ்வளவு படித்திருந்து பயன் என்ன ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறார் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கார் பாருங்களேன் தன்னுடைய முதல் அதிகாரத்தில் இரண்டாம் குரல் திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் எண் இரண்டு கற்றதனால் ஆய பயனென்குள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின் நன்றி அன்பு சொந்தங்களே மீண்டும் நாலைய குரலில் சந்திப்போம்